வணக்கம் நாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா ஆவார் 2. உலக வானொலி தினம் எனும் வேர்ல்ட் ரேடியோ டே பிப்ரவரி பதிமூன்றில் கொண்டாடப்படுகிறது 3. சர்வதேச தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று அனுசரிக்கப்படுகிறது நான்கு அனுமதியின்றி செயல்படும் பெண்கள் தங்கும் விடுதிகுறித்து புகார்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 இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஆதார கல்வியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இரண்டு மனிதனுள் ஒழிந்திருக்கும் முழுமையை வெளிப்படுத்துவதே கல்வியின் நோக்கம் என்று கூறியவர் யார் மூன்று கற்றல் இலக்குகளை திட்டவட்டமாக கூறியவர் யார் நான்கு பல்நோக்கு பள்ளிகளில் முக்கியமாக கற்கப்படுபவை எவை நன்றி மீண்டும் சந்திப்போம்